اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اجتنبوا كثيرا من الظن ان بعض الظن اسم فلا تجسسوا ولا يغتب بعضكم بعضا اي يحب احدكم ان ياكل لحم اخيه ميتا فكرهتموه سد الله العظيم அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் இறுதி நாள் வரைக்கும் உண்மையை கொண்டு வழங்கப்படுவதற்கு தகுதியான ஒரே ஒரு இறைவன் என்று சாட்சி சொன்னதன் பின்னால ஜுஹாவுடைய கடமைக்காக வேண்டி அல்லாஹினுடைய வீட்டினிலே அழைத்துக்காக்கூடிய இணையத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலஹுவால் நம்முடைய ஈருலக வழிகாட்டியாக வந்துரித்த சதரத்தே முகமது முஸ்தபா சல்லாஹு அலி வசல் அவர்கள் மீது நம் அனைவருடைய சலாமும் சலவாத்துகளும் இறுதி நாள் வரைக்கும் வரவிருக்கின்ற முஸ்லீம்கள் மூவீன்கள் முத்தகைகள் சகல பேருடைய சலாமும் செலவாத்தும் அன்னவர்கள் பேரில் உண்டாகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக சலாம் செலவாத்து சொன்னதன் பின்னால அல்லாஹு வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவின விடயங்களை எடுத்து நடந்து வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை விற்றோம் அல்லாஹலா தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறு தடுத்தானோ நகை செய்தானோ விளக்கினானோ அவைகளை விட்டு முற்று முழுதாக விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்து இறைவனுடைய கட்டளைகளை ஞாபகம் கொள்கிறேன் சங்கைக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹு ஜலாலஹூ அலகாக சங்கையாக மரியாதையாக படைக்கப்பட்ட மனித கோடிகளில் எங்களை ஹதரத் முகமது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தவர்களில் படைக்கச் செய்து அவ்வப்போது நம்மை சிறப்புப்படுத்துவதற்காக வேண்டி நாம் அனைவரும் அல்லாஹுவை நெருங்குவதற்காக வேண்டி அவருடைய விருப்பத்தை பொருத்தத்தை நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தலா சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா தனவந்தர்கள் என்று சொல்லப்பட்ட பணக்காரர்கள் என்று சொல்லப்பட்ட ஹஜ்ஜி உடைய அமல் அப்படிப்பட்டவர்கள் மூலமாக அல்லாஹால எதிர்பார்த்த ஒரு ஹஜ் அமலுடைய காலத்தில் அல்லாஹால அல்லாவுடைய பார்வையில ரொம்ப கண்ணியமான ஆரம்ப பத்து நாளுடைய அல்லாவுடைய மாளிகையில் உட்காரக்கூடிய பாக்கியத்து அல்லஹா தாலா ரசிவாக்கினான் பெரியார்களே சகோதரர்களே ஒரு குடும்பத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட அசைவு அமல் ஒரு அமல் தான் ஒரு அசைவுதான் ஹஜ் சொல்ல வெர்மே காபாவ சு ஓடுறது தலைமுடிய வெட்டி வீசுறது ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறது அரப்பாவில் முஸ்தலிப்பால தங்கிறது அசைவே ஹஜ் தவாப்புல ஒன்றுமே சொல்லல்ல தவாப்பு கூடாது என்று சொல்ல முடியாது ஆனால் ஹசரத் ரசூர் சொல்ல உள்ள அரச்காறுகளை ரிக்குனு ஞாபகம் மூட்டினார்கள் சழில தொங்கோட்டும் சில அக்காறுகளை ஞாபகமூட்டினார்கள் ஒன்றுமே சொல்ல கிடைக்கல அவருடைய தொங்கோட்டம் கபூல் அல்பா நின்றாரு ஒன்றுமே சொல்லல்ல முஸ்தலிப்பால தூங்கி எழுமினாரு மினாவுல சுமார் ரெண்டு நாள் மூன்று நாட்கள் சும்மா தூங்கி எழுமினாரு அந்தந்த நேரத்தையில சுருக்கி தொழுகாரு அவருடைய மினா கபூல் ஒரு தாயும் தந்தையும் தனையனும் சேர்ந்து அல்லாவுக்கு எப்படி கட்டுப்படணும் என்ற ஒரு பிரம்மாண்டமான பாடத்தையே நராத்தி முடித்தார்கள் அந்த சங்கைக்குரிய அந்தமாக அல்லா தலா மூன்று நாட்களை சங்கப்படுத்தி தந்தாள் அது ஒன்று துறை எட்டு ஒன்பது பத்து திரை எட்டு எவ் தர்வியா துறை ஒன்பது அரபா துறை ஒன்பது நகர் அதனை அண்டி வரக்கூடிய அடிவரண்டி வரக்கூடிய நாட்கள் பீம் இந்த ஐயாமுத்தீக் அந்த ஐயா முத்த ஸ்ரீ கூடிய நாட்கள் அமல்கள் நடக்கக்கூடிய நாட்கள் சிறப்பு அல்லாஹுக்கு விருப்பமான நாட்கள் அல்லாஹ் மன்னிக்கிறது முடிவு செய்த நாட்கள் நரகத்துக்கண்டு முடிவு செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யக்கூடிய நாட்கள் ஷைத்தானுக்கு ரொம்ப பயங்கரமான வேதனைய ஷைத்தானுக்கு ஒரு கவலையை உண்டாக்கக்கூடிய நாள் அவனுடைய தலையில மண்ணை வாரி போட்டுக் கொண்டு படை பட்டாளங்களுக்கு ஏசிக்கொண்டு பதுவா செஞ்சு கொண்டு நடுக்கடல போய் குதிக்கக்கூடிய நாள் அரபாவுடைய நாள் அது ஒரு அழகான நாள் அந்த நாளை பார்த்து அவனுடைய பரிவாரங்களுக்கு அவன் பதுவா செய்யக்கூடிய ஏசக்கூடிய நாள் அந்த நாளை பொதிந்த ஒரு பத்துல அல்லாஹலா அமரக்கூடிய பாக்கியத்தை சீவாக்கினான் இந்த அரபாவுடைய நாள் ஹஜில இருக்கக்கூடியவர்களுக்கு சிரமமாக இருக்கும் என்றால் ஹஜ்டைய அமலில் அரசாவுடைய நாள் சிரமமாக கஷ்டமாக இருக்கும் என்றால் அவர்கள் நோன்பு பிடிக்க தேவல்ல இல்ல நான் பிடிப்பேன் எல்லா கஷ்டத்தோட கஷ்டமாக என்றால் பிரச்சனையும் மினாவுடைய நாள் அரசாவுடைய நாள் இந்த அறுப்புடைய நாள் நகர் கனவை நனவாக்கினால் தந்தையும் தனையனும் சேர்ந்து சொல்லப்பட்டன செய்ங்க ஏவப்பட்டன செய்ங்க ஒரு பொறுமசாலியாக பார்ப்பீங்க ஒவ்வொரு புள்ளையும் தந்தையை பார்த்து தாயை பார்த்து பார்த்து விழிக்கக்கூடிய அழைக்கத்தில் கத்தியும் கயிறுமாக நின்ற தந்தையை பார்த்து அந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய குழந்தை நடத்தினார் பாட இந்த நவீனம் அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் எதுபடாது அதெல்லாம் எங்களுக்கு புதுசு அதெல்லாம் நாங்கள் பெருசா பாராட்ட மாட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் வாங்கி அதெல்லாம் எங்களுக்கு ஆனா அன்றைக்கு நடத்தினால் அழகான பாடம் ஒரு புள்ள ஒரு தகப்பனை அல்லாத கட்டளையோட விஷயத்துல மனைவி கணவனோட ஒரு கணவன் அல்லாத கட்டளை நிறைவேற்றக்கூடிய நடக்கணும் சகல விஷயத்தை நடாத்தினார்கள் சயித்லா இப்ராஹிம் அலிம் இதனாலதான் அல்லாஹால அவருடைய சங்கைக்குரிய பொரான் ஷெரீஃப்ல இன்னும் இப்ராஹிமுக்கான حضرت اور میں باطل அதற்கு இப்ராஹிம் ஒரு தனி மனிதன் அடுத்த ஆப்போசிட் சைட்ல அவளோமே பாத்தில் சத்துக்கு மாற்றமாக தந்த தகப்பனும் சேர்ந்து தந்த தகப்பனும் சேர்ந்து பாத்தில் இவங்க மட்டும் அந்த சுத்தமான மார்க்கம் தீனு இதனால அல்லா ஒரு மனிதனை செய்யக்கூடிய ஒரு அல்லாஹால செய்த இப்ராஹிம் பார்த்தான் تعالی அல்லா தாலா ஹலீலாக தெரிவு செஞ்சார் நண்பனாக முகமது முஸ்தபா சல்லு அலிஹ் வசலம் அவங்கள ஹபீபாக தெரிவு செஞ்சார் பெரிய சகோதரர்களே இஸ்லாமிய வரலாறு கிதாபுல்ல தாரீஃபுடைய கிதாபுகள் எழுதுவாங்க வித்தியாசத்தோட ரெண்டு வார்த்தை பாதிக்கப்பட்டாலும் இந்த ரெண்டு வார்த்தையிலும் அர்த்தங்கள் கிட்டத்தட்ட ரெண்டும் சமீபம் தான் நண்பன் நேசத்துக்குரியவன் விருப்பத்துக்குரியவன் வித்தியாசத்தை அதிகமான தாரீஃபுடைய கிதாவுகள் எழுதுறாங்க தெளிவா எழுதுறாங்க ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் வித்தியாசம் செல்லக்கூடியவர் அல்லாஹுடைய இப்ராஹிம் கையேந்தி கேட்டவன் பின்னால் அல்லாஹ் قبول செய்வான் ஹபீப் என்றவரை கையேந்தி எல்லாம் கல்புள மூசலாளிகளை ஒப்புக்கொள்வார் இப்ராஹிம் அலிஹஸ் பல தியாகங்கள் வைதி இப்ராஹிம் பல விடங்களை கொண்டல்லா சோதிச்சான் அவனே சொல்ற நாங்கள் இப்ராஹிம் சோதிச்சோம் தரையில சோதிச்சான் தரையில சோதிச்சான் ஆகாயத்தை சோதிச்சான் அவங்க மின் ஜனீக்கில் பெய்து கொண்டிருக்கிற நேரம் சைத்னா இப்ராஹிம் சைத்னா ஜிப்ராஹில் மீண்டும் நெருப்புக்கு இப்ராஹிம் ஜிப்ரம் மீண்டும் அலைஹ்லாம் ஆனா சைத்னா ஜிப்ராஹில் அலேஹு அவங்க வலதுலேயும் அலேஹாம் இடதிலையும் சைத்னா இப்ராஹிம் அலேஹாம் மின் ஜனீக் என்ற கருவியில கையும் காலும் கட்டப்பட்டு உரிய அந்நியாக பெய்து கொண்டிருக்கிறார் கண்போமா தெரியும் பல மாத காலங்களாக எளிக்கப்பட்ட நெருப்பு குண்டம் அதுல கிட்டலிந்தெல்லாம் தூக்கி வீச முடியாது பழு பயங்கரமானது அது தரையில கிட்டவாக மேலாது ஆகாயத்தில் கிட்டவாக மேலாது அவ்வளவு மோசமான நெருப்பு அந்த நெருப்பு குண்டத்துக்கு நிறைய பேர் நேர்ச்சை வைத்து அந்த நெருப்பு குண்டத்தை கம்புகளை பெண்கள் எனக்கு இப்ராஹிம் அடைக்கிறார் பொய் என்றார் அவர் இல்லா போகட்டும் நான் எனக்கு குறைஞ்சோண்டு கிடைக்கட்டும் அதுக்காக விறகு கட்டும் சேர்த்து கொடுத்தேன் நதிர் செய்து நீத்து வைத்து விறகு கம்பு கொடுத்தான் அதனால வரலாறு எழுதுகிறாங்க சயித்னா இப்ராஹிமோட உலகத்தில் சகல பறவைகள் இந்த பசர் செல்லக்கூடிய பள்ளியை தவிர இந்த சோகர்கள் மேதிகூடிய பள்ளியை தவிர எல்லாம் நெருப்ப ஊதி பத்தளைக்கலாம் ஊதி நுகுக்கலாம் அழைக்கலாம் இந்த பள்ளி மட்டம் எல்லா மலைப்போறும் ஊதுதூ அந்த நெருப்பு நுகரணும் இது போல ஹலி உலகத்தில் வாழணும் ஹக்கு தனது ஊக்கணும் பாட்டில் குளிரடி மண்ணுக்கு முகமது சொன்னாங்களாம் நீங்க பள்ளியை கண்டா அடிச்சு கொண்டு போடும் என்பதாக ஆயிஷா அல்லாஹு அண்ணா தாய் சொல்றாங்க அன்று முதல் பள்ளியை கண்டா வேலை முதலாவது கொள் பெரியார்களே சகோதரர்கள் இப்படி வந்த தலைப்பெங்கோ நான் போறேன் சைதா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர் தியாகம் நடந்த ஒரு அழகான ஒரு காலத்தில் அல்லாஹால அமரக்கூடிய பாக்கிய தலை செய்க்கினான் அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு காட்சி அந்த அரபாவும் மினாவும் முஸ்தலிஃபாவும் அந்த இன்றைக்கு அலங்கரிக்கப்பட்டாலும் அல்லாஹாலுடைய ரசுதாவுடைய பார்வையில ரொம்ப கண்ணியமான ஒரு வீடு அவங்க விரட்டி அடிக்கப்பட்ட நேரம் பதிமூணு வருஷ காலங்களுக்கு பின்னால அவங்க காப்பாவுடைய கொடியை பிடிச்சி சொன்னாங்க எனக்கும் எங்க ரெப்புக்கும் விருப்பமான இடம் மண்ணுக்கு மேல நீதான் நான் போறேன் விரட்டுகிறார்கள் நான் போறேன் ஒரு நாள் நான் வருவேன் என்று அருமை நாயகம் சன்னிட்டு அல்லா தலா பாக்கியத்தீவாசின நிறைய பேரு நான் நகம் பெட்டப்படாது நான் முடிவெட்டப்படாது நான் எவ்வளவு நகர் நான் பெருமாள் தொழுவிட்டு ஒரு ஆடு குறுப்பால் கொடுக்கணும் நான் ஒரு மாடு குறுப்பால் கொடுக்கணும் என்று மசாயில் நிறைய பேர் அவரோட சனி செமையை தொட நேற்று உங்களோட மசாயில் பேசினவரே இன்றைக்கு போறதுக்கு ரெடியாகிட்டார் என்று சொல்றார் அல்லஹா ஆயுத நீளமாக்கி எவ்வளவு வாழ்நாளையும் சாலைகார அமதிபாதத்தோட அல்லாஹ் விரும்பக்கூடிய சூழ்நாளுடைய முறை வண்ணம் வாழ்நாளை கழித்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்ல நம் அனைவரையும் சங்கைக்குரிய பெரிய சகோதரர்களே அல்லாஹூர் ஜல்ல ஜனாலும் கோடான கோடான கோடி படைப்புகளுக்குள்ள இந்த படைப்புகள் அனைத்துக்குள்ளேயும் என்னையும் உங்களையும் அழகாக சங்கையாக படைத்தான் நானும் நீங்களும் சங்கை அழகு விதமான சந்தேகமுமே கிடையாது குரான் சொல்லிருக்கி நாங்கள் சங்கையாக படைத்தோம் அழகாக படைத்தோம் இந்த மனிதன் அவனே சங்கையை அழகொண்டாலே ஒழிய நாங்கள் அவனுக்கு எந்தவிதமான பங்கமும் ஏற்படுத்த மாட்டோம் அநியாயம் செய்ய மாட்டோம் அந்யம் செய்ய பார்க்கிறாங்க அவங்களே அவங்களுக்கு சொல்லப்பட முடிய ஒரு பொருளில் இருந்து அல்லஹா என்னையும் உங்களையும் உருவாக்கினான் அறையில் அல்லஹா அந்த இந்திரியத்தோட எப்படி நடந்து கொண்டாள் என்ற செய்திய திட்ட தெளிவாக சொல்லிக் காட்டினாங்க நாற்பது நாள் ஒரு மலைக்கு யாரி நாள் நாற்பத்தி ஒராவது நாள் இப்படி சதை பிண்டமாக மாறுது அல்லாமா இவ்வளவு கருத்து தெலுது நாலாவது மாசம் ஒவ்வொரு மனிதனுடைய சைஸ் ஒவ்வொரு மனிதனுடைய பிரமாணம் தாயுடைய வயிற்றுக்குள்ள நானும் நீங்களும் நாலாவது மாசம் வெறுமனே இன்னதுதான் என்று சொல்ல முடியாத ஒரு சதை பிண்டம் அந்த சதை துண்டுடைய சதை பிண்டத்துடைய சைஸ் கதிரமாயும் நம் ஒரு மனிதன் சப்பி சாப்பிடுறதுக்கு ஒரு சோத்து தீங்கானுக்கு எடுக்கக்கூடிய ஒரு மாமிச துண்டுடைய சைஸ் அதுக்கு பின்னால அல்லா தால மாதிரி எழுதினாங்க எலும்பு கூட்டனால சதை எந்த போர்வையால போட்டினோம் உடுப்பாற்றினோம் உடுப்பாட்டி அல்ல எலும்பு கூட்டம் வெளியே வர வச்சா எப்படி இருக்கும் இந்த இடத்துல உட்காந்து எப்படி இருக்கும் எக்ஸிபிஷனா இது மேலான பெரியார்களே சகோதரர்களே எலும்பு கூடு சதத்தும் கொண்டு வந்தாலே அந்த தாய்க்கு எந்த பிரச்சனை அந்த தாய்க்கு கிடைக்கிற அஞ்சஸ்தி தாய்பய அந்த தாய்க்கு அல்லாஹ் செல்ல வாரம் அதே போல அந்த தாய்க்கு தப்பி தவறி தாய் படுத்தால் என் உமத்துல யாரு அல்லாவுடைய பாதையில வெட்டுப்பட்டு கொத்துப்பட்டு அப்படி மௌட்டா போடுவோம் அப்படி என்ற என் உமத்துல கொஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க மட்டுமல்லும் தெரிய ஒாது மணக்கூடமாக ஒருத்தருடைய கட்டித்தனவும் இல்ல ஒவ்வாக முடிஞ்ச ஒரு மாச சாப்பாடு வந்த ரெண்டு மாச ஏற்பாடு செய்யறோம் நாங்களை வெளியாக்கிறோம் அழகாக படைத்தான் சில பொறுமையான உறுப்புகள் இந்த கண்ணு இந்த வாயு இந்த காலு இந்த கை காலு ஐம்புலங்கள் என்று சொல்லுவாங்க ஐம்புலங்கள் இந்த அஞ்சு புலன்களும் இந்த உறுப்புகளும் தெளிவாக சலாகத்தா சொல்லப்பட்டிருக்கு அதுல கூடுதலாக ஒரு மனிதன் பராமரிக்க வேண்டிய பாலுமே பண்ண வேண்டிய பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான உறுப்பு உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குமே படைக்கப்பட்டிருக்கு இல்லாதவன் யாருமே கிடையாது சும்மா கேட்பா ஒரு பேட்டிக்கு அப்ப அவளுக்கு உள்ளமே கிடையாதா அப்படின்னு கேட்பாங்க வேற பெரியார்களே சகோதரர்களே எல்லாருக்கும் வந்த கல் உண்டோண்ட உள்ள உண்டோண்ட படத்தை பெரிய பேசறாரு மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் تعالی உள்ளத்தை படுத்துட்டு வல கத்ர் ரஸனா லி ஜஹன்னம கஸிரம மினல் ஜின் வல் இன்ஸ் மனிதர்களை ஜின்களை அதிகமா நேரமே நாங்க படுத்து வச்சிரோம் நரகத்துக்குள்ளே படுத்து வச்சிரோமாங்க நரகத்தினே முடிஞ்சிட்டு மாட்டோம்லங்களே லஹும் குலூபுன் லா யஃகஹுன பீஹ அவங்க உள்ளத்தை கொடுத்துக்கிறோம் அவரும் நாங்க சிந்திச்சு பாக்க மாட்டாங்க உள்ள விரிக்குது செத்து தொலைஞ்சி அந்த உள்ளத்தால செய்ய வேண்டிய பஞ்சமா பாரம் இல்ல அந்த எல்லாம் ருசி வந்து அந்த உள்ளத்தை செஞ்சு அந்த கரும் புள்ளிகள் அப்படியே பரவி உள்ளம் செத்து இப்ப நல்லது தெரியாது வேளாண் பெரியார்களே சகோதரர்களே அதனால அல்லா தலா உள்ளம் உண்ட ஒன்றை பறச்சி தந்திக்கிறான் ஆக முக்கியமானது எல்லா விஷயத்துமே புறப்படவும் உள்ளம் தான் கையொரு விஷயத்தை செய்யுதா உள்ளம் சொல்லுது கண்ணு பார்த்துதா உள்ளம் சொல்லுது பாரு சிந்தனையா ஊழையா அறிவா இதுல பணமா இல்ல பசந்தா இல்ல ஆட்சியா இல்ல அந்தஸ்தா இல்லோட டேலண்டா தைரியமா என்னது உள்ள முடிவதுக்கு உள்ளம் உடம்புல ஒரு சதை துண்டோன் இருக்கிறது ஒரு சதை துண்டோன்றும் இந்த கைய போல நீட்டமானது இந்த கண்ணை போல ஒரு உருளை வடிவமானது இந்த காலை போல பெருசானது இந்த உடன போல இந்த அந்த உள்ள இருக்குது பாரு உதாரணத்தை சொல்லு பாருங்க சிஸ்டம் தான் இப்ப கம்ப்யூட்டர் நிறைய பார்ட்ஸ் இருக்குது கீபோர்டு போராட்டுக்கு அதை கொண்டு நடத்துறதுக்கு ஒரு மவுஸ் கொண்டு இருக்குது அதோட இந்த வந்து இருக்குது அதுதான் பென்ட்ரைவ் அதுதான் தொங்கல் அதுதான் சீடி நான் தேவையே நாங்க நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு அவாய்ட் பண்ணிட்டு கரண்ட் மருவதும் சுற்றும்பு சட்டமும் வருவது கீபோர்டு பவுசும் இருக்குது ஹால் இருக்குது பிரிண்டரும் இருக்குது கரண்டும் வேலை செய்யுது கனெக்ட் ஆகுது ஆனா அந்த ஓசிப்பு அது இல்ல இப்ப இப்ப சொல்லப்பட்ட ஏதாவது பிரயோசனம் சும்மா போட்டு வச்சு பாத்து வேண்டியது இப்ப வரும் இன்னும் வரும் வரவே வராது ஏ தேவையானது இல்லை உள்ள இல்லை முக்கியமானது அது உண்டுமே ஒன்றுமே இல்லை அது மாதிரி உள்ளம் ரொம்ப பொறுமதியானது வலியுறுத்ததும் வலியுறுத்தது அதற்கு முகம் அலிவசம் அவங்களும் அழிக்காது அவன் ஐம்பங்களால் ஒன்றும் வெளியாகாது அவன் கேவலமான உலகத்தான் உலகத்துல மக்களால் பார்க்கப்படுவான் உள்ளத்துல இன்று வெளியாகக்கூடிய முக்கியமான ரெண்டு ஒன்று நல்ல கெட்டம் என்ன சுதந்திரம் மனிதனுக்கு யோசிக்கிறது நினைக்கிறது ஒருத்தரை பத்தி நினைக்கிறது நல்லா நினைக்கும் கெட்டதா தான் நினைக்கும் உள்ளி ஒவ்வொரு உள்ளத்துக்கும் வெளிச்சத்தில் அல்ல பாவம் நடக்கும் ஒன்று செய்வீங்க அழகுநாள் குறைஞ்சிடும் எடுத்தும் பார்க்க மாட்டான் எங்களை நிறுத்தும் குறைஞ்சு இப்படியான பாவங்கள் நடக்கிறதுக்கு மூல காரணம் அந்த உள்ளத்துல உதயமாக கெட்ட எண்ணம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால அதற்கு முகமது ஒரு விதமான உள்ளங்கள் பாவத்தின் பேரில் வசீல் செய்யக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறாங்க நரக போடர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மக்களுடைய கடும்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள் அவளை வெட்டப்பட்டாங்க வரலாறு படைத்தோன்றும் எ படிப்பில்லாத ஒருத்தராக நல்ல எண்ணம் உள்ள ஒரு சாதாரண மனிதன் தானே பாடுபாடு இதனாலதான் பாடம் எழுதுவாங்க சொல்ல கபுதான எங்க அவ பேச கேவலமா பேசுவாங்க அந்த செல்லும்புர் அவ தொழில் அதை செஞ்சுதான் சாப்பிட்டாரு அந்த அபு உபைதா பார்த்து ஒரு அந்த சொன்னாங்க நன்னம்பிக்கையாளர் என்று சொன்னாங்க அல்லா பகிர் அந்தத்தை குடுத்துட்டே போறாங்க தள்ளி வாசல் ஊத்த பொறக்கின் ஒரு பெண்மணி முகாவுடைய நேரம் எல்லாரும் வீட்டுக்கு தொழிலுக்கு போயிட்டார்கள் அந்த பொங்குளைய வேலை தள்ளிய கூட்டி சுத்தம் செஞ்சிருவாங்க அவங்க நாங்க அடக்கி போட்டோம் சொல்லவே இல்லையே என்ன பொம் கபல காட்டிட்டாங்க அப்படி என்று சொல்லி மேலான பொங்குலதானே வயசாளிதானே பள்ளியில் ஊத்த பிறக்களுக்கு நினைக்கிறாரு பார்த்த அந்த சகாபாத்தனுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தரை அமளி கிடையாது கிடையாது ஒருத்தர் எல்லாரும் பார்த்துட்டு மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒருத்தர் சம பண்றாரு இவர் சொக்கவாதி என்ன அவ்வளவு பெரிய அமல் பண்றாரு நான் வந்த பிரச்சனை விஷயத்தில இப்படி சொன்னாங்க நான் செக் பண்ண நீங்க என்ன அமல் பண்றீங்க பார்க்கறதுக்கு வந்து அப்படி சொன்னாங்களா ரசூலாங்களா அல்ல ஒருத்தன் நடந்து வேகமா பெரும் பெரிய உலகத்துல யாராலே ஒண்ணும் செய்யலாது அவரு போறாரு வேகமா இவரும் போறாரு மட்டும் இல்ல ஒரு இடத்துல மறைஞ்சி குண்டிட்டாரு அப்பதான் விரட்டி போனவர்கள் பார்த்தாரு இருக்கா இவ்வளவு வேகமா போனாய் அப்பதான் ஓடியவர் அவர் சொன்னார என்னப்பா என்னைய இல்ல நீ ஒரு நாள் வேகமா போமா இறந்து சொல்லுவ எல்லார எல்லவர்களே நம்ம மேல நம்பிக்க உள்ளே இணிப நீங்க தவிர்கொள்ளுங்கோரமாக வானா நல்லவில்லை மோசமான வேலை கசீரம் அதிகமான எண்ணங்கள் இருக்குது அது கெட்ட எண்ணம் வெக்கிரமானம் கெட்ட எண்ணம் யாரும் பார்த்து ஒரு நாடு நாட்டை பாதுகாத்துமா இது செய்தி ஒன்று கேட்கலுமா எங்க பார்த்தாலும் எவ்வளவு பார்த்தாலும் ஏற்றியும் அடியும் புடியும் சண்டையும் வெட்டும் குத்தும் கொலையும் ரத்தமும் இந்த உலகம் கெட்டு போல நாயகம் யார பத்தி கெட்ட ஒருத்தர் சாபாபுகிற நேரம் நான் சி நீங்க ஒரு முறை சொல்லுவாங்க இப்படி அவங்க நான் செஞ்சிட்டே என்னமான தண்டனை இருக்குதா கொஞ்சம் விஷயம் லேட் ஆகி போனாலே அப்படின்னு சொல்லிட்டோம் தான் என்ன செய்ய நாங்க கேட்டோம் பரிகாரம் தான் சுத்தமாக ஒரு முறை அல்ல ரெண்டு முறை அல்ல யாருமே வந்தேன் போடவாடம் யாரோ தன்னோட போடவாடும் நம்பிக்கை காட்டவாடம் அந்த சாவி கல்யாணம் முடிச்சு நாலு புள்ளையோட பொண்டாட்டி கேள்விப்பட்ட கேள்விப்பட்டான் கேள்விப்பட்டான் நாரித்தலையுமே பரவாயில்லை கோடி மக்களுக்கு முன்னால நாடுறதுக்கு முன்னால நான் இங்கேயே தந்தன வாய்ப்போரன் யாரும் சினா செஞ்சேன் அறிங்க எல்லாரும் சொல்றாங்க என்ன சொல்றாரு பாடத்தை நடத்தினாங்க நடத்தி போட்டு சொல்றாரு தோண்டு குழிய ஆளை இறக்கு அடிச்சு கொண்டே போட்டாங்க அதுல ரெண்டு பேரு ரெண்டு பேருத்தம் தெ அப்படின்னு தட்டிட்டு இன்னொருத்தர் அருகு பக்கத்தில் நாய் பற்ற மாதிரி அடிபட்டி செத்து போனா சொன்னதை கேட்டு போக வேண்டியதானே அதனால சொன்னாங்க நல்ல சூழல் அப்படி எல்லாமே சொன்னா போயிட்டு அவர் இந்த போயிட்டு பெரிய சூவி அப்படின்னு சொன்னா சொன்ன அப்படி பேசுவ நல்லெண்ணுடைய பாரத்தை நடத்தி பேசுங்க அவர் இப்ப சொல்ல ஆற்றுல அந்தஸ்து எப்ப உள்ளம் கெட்டு போவோமோ அன்றைக்கு நாங்க தேட தொடங்குவோம் எப்ப தேட தொடங்குவோமோ அன்றைக்கு பேச தொடங்குவோம் எப்ப பேசுவோமோ அன்றைக்கு ஒரு உள்ளவியில் தடைஞ்சுடு எப்ப உள்ளவியில் தடையுமோ அன்றைக்கு அல்லாவும் தெரியாத சூழும் தெரியுது அதுக்கு தெ புதமானது உள்ளத்தோட நடந்து கொள்ளணும் பிள்ளையா தான் நினைப்பாங்க ஒதுக்கிய படகுறான் ஒரு சகாபிய ஒதுக்கியே வச்சுட்டாங்க மேல பெரிய சகோதரர்களே திருமணம் எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் அல்லாவுடைய பார்வையில அவரோட கண்ணியமான மனிதன் எல்லாரும் வெளி பார்த்து முடிவெடுக்கிறாங்க ஆனா அந்த ரங்கத்துல அல்லா தாலாந்த விஷயத்திலே முடிவு செய் நாங்க ஒரு வெளிச்சு விளங்குது போன அடிமையா என்னப்பா என்ன தூரத்துல சட்டம் வெளிச்சமும் சொன்னாங்க வீடு குடி குடினு குடிச்சுட்டு ஆடிட்டு பாதிச்சிக்கிறான்னு இவங்க பே போ பார்த்தாங்க அதிகமா சொல்றாரு பிரிய அவன் வானம் என்று சொன்ன ஒன்றை குடிச்சு போட்டி வேலை பார்த்துட்டோம் அனுமதியே கிடையாது அதனால நாங்கள் செய்யறது பிள்ளை நேரம் திரும்பி அது பின்னர் பெரிய சகோதரர்களே நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் பேசுவேங்க உள்ளத்திலும் சந்தேகம் நடக்கவான ஒரு பார் ஆயிரம் ரூபாய் ஆனால் இல்லை அங்க போய் மாத்தலாமு போனேன் அப்படின்னு நாலு பேர் நினைக்கிற அளவுக்கு நான் போகப்பட நான் மனிதன் நினைப்பாங்க நினைங்க நானும் நீங்கள் நினைவுங்க அதே போல நல்ல எண்ணம் நடந்துக்கிறோம் நல்ல எண்ணம் கொள்ளணும் அதுக்கு பகிரங்கமாப்பாவை பார்த்து கூட்ட போறாங்க ரெண்டு சஹாபாக்கள் அன்சாரிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க சொன்னாங்க நாயகம் சல்லாஸ் மனைவி சஃ நான் போறேன் என்ன பொண்டாட்டியோட தான் போறேன் அப்படின்னுட்டு வைத்தாங்க என்ன சொல்றீங்க நான் அப்படி ஒண்ணு நினைக்கவே இல்லை இல்ல வந்துடப்படாதே மூடிச்சு மூடிச்சு மூடிச்சு கூட்டிக் கொண்டு போறேன் மூடி கூட்டிக் கொண்டு நான் ஒருத்தரை பார்த்து நல்லெண்ணம் ஜபல் நடத்தினாங்கப்பா அவரு ஏதோ ஒரு சிரமத்தில் வராமல் அதுக்கு பாடத்தை எல்லாரும் கெட்ட எண்ண வச்சா ஜுலை உண்மை நின்றும் உள்ளவன் நான் ஜுலை நின்றும் உள்ளவன் என்று சொன்ன سبحاناللہ, نلل انم بہنگ ہے کہتے انم وانم یارفتیم پیس وانم کہتے انم وند تا پوراں پیس ویں گو اشد من الزنا زنا و بیدہ موسیم آنم دنے سننا گا نایخم صلی اللہ علیہ وسلم حضرت عائشہ صدیقہ رضی اللہ عنہ سننا گا حضرت صفیہ لد حفظہ رضی اللہ عنہ انہمارند پیر وند تی بورانگا وند پوناد کی پناد تلم وند تی بناد کی پناد سننا گا رسول اللہ کرا அது சாக்கிட்ட போக அது ரிவாயத்தாக போக உணமாக்கட்ட போக அது மின்பரில் வெடிக்க ஏத பொன்னாட்டிதான் பெரிய மாற ஒரு மாதம் வந்து பேசக்கூடாது அப்படி என்று வாய்ப்பொத்தி மௌனியாயிருக்கேன் மனுஷியில பாவங்களை பிள்ளைங்களை மேலான ஹபீப் சொல்றாங்க துப்பின பின்னால சொன்னா பேசப்படாது பதிமூணாயிரத்து மகன் ரசூர்லாவுடைய மனைவி பரவாயில்ல அந்த எச்சியை போதும் ப்பா எங்க ஹாலத்தை யோசிச்சு பாருங்களேன் அரசியல்வாதி பணக்காரரு தரவந்தர்கள் தரவிட எல்லாம் யோசிச்சு பாருங்க என்ன நடக்குற தப்பி தவறி நாங்க தூங்காண்டா எச்சி வந்து புள்ளாது முழு ஓட்டமும் வந்து ஏன் வளர்ந்து நாங்களே வந்து நிலைமை பேசவான அவரை பேசிக்கூடாது மாமிசத்தை தின்னாருங்க ம் நஞ்சு பூச பத்து அஞ்சே சூர் பரமாத்மாட்ட கம் சுத்தமாரும் கேட்கப்படுறதுக்கு முன்னால நீங்க கேள்விகளை கேட்டுக்கிறீங்க நீ சரியா உனக்கு உனக்கு சரியா உன்ன பார்வை சரியா உனக்கு சரியா நல்ல மாதிரி நடிக்கிறது முன்ச புளை ஜாத சங்க நெச்சு அவரை பற்றி அவரு தனிப்பட்ட நேரம் அவர் போடுற போடு பெரும் போடு அவர் நாலு நாட்டுக்கு போயிட்ட பாடு பெரும் பாடு அவர் பயந்து பைத்துகிறாரு நான் தாரு எல்லா பிள்ளையையும் செஞ்சு பஞ்சம பாட்டையும் செஞ்சு பாருட்டு கேட்டுட்டு பேசிட்டு நல்லவன் நடிக்கிறதுக்கு பானம் டிராமா லைஃப் கொண்டு போறதுக்கு பார்த்துட்டீங்க நாளை எல்லாரும் எல்லா சிறுநியத்தும் அடானியத்தும் வெளியாகும் அல்வா வெளியாகுவான் அம்பள பரிசு போட்டுடுவான் கேவல பரிசு போட்டுடுவான் எல்லாரும் இழுத்துக் கொண்டு போயிட்டு தூக்கி வீசிக்குவாங்க அப்படியாப்பட்ட நிலைமைக்கு எங்க உள்ளத்தை அனுப்பிடாம எட்டு விஷயத்துல சத்தியம் பண்ணி அது மண் சொல்லி முடிச்சாடங்களா முன்னால எட்டு விஷயத்துல சத்தியம் பண்ணி சொல்றான் வச்சுக்குவாங்களோ அவன் வெற்றி பெற்று விட்டான் யாருக்கு ஊட்டிய பூசிக்கிடுவாங்களோ அவங்க அவங்க அவங்க அவங்க நாசத்தை சந்திப்பாங்க மோசத்தை சந்திப்பாங்க அதனால இப்ப ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் ஊட்டுல நாயிருந்தாத்துடைய மனக்குமார்கள் வரமாட்டாங்க இமாமுண்ணா ஹஸாலி ரஹிம அவரோட கருத்தொன்று சொல்றாங்க உள்ளத்துல சில நாய்களை மேய்ச்சிக் கொண்டிருக்கிறோன்னா எங்க வீட்டுக்குள்ளே ரஹ்மத்துடே மறக்குமார்கள் வரமாட்டாங்க உள்ளத்துக்குள்ள அநியாய் விருகங்கள் உள்ளம் கெட்டு போறதால உறுப்புக்கள் பிழை செய்யது அல்லாஹ் تعالی நான் ஆர்மத்துல ஹோதினே இதையில ஹோதிகாட்ற ஆயத்துကြီး கடைசியில சொல்றான் அவங்க உலாய்க்க கல்லன் ஆம் ஆடு மாடு மிருகத்த போல உள்ளக்க குடுச்சோம் அயம்ப்புளன குடுச்சோம் சிந்திக்கறan இல்ல பார்க்கறan இல்ல கேட்கறan இல்ல அவன் ஆடு மாடு மிருகத்த போல ஆடு மாடு மேலும் அழுத்தது காலம் தேவைப்படும் நேர்ச்சி ஒன்று காலம் தேவைப்படும் என்ன வித மோசம் படிச்சு கொடுக்கப்பட்ட நாயும் சிறந்தது அல்ல படிச்சு கொடுக்கப்பட்ட நாய் மார்க்கு வேட்டையாடுற முறைய ஒரு நாய்க்கு படிச்சு கொடுத்துருக்குது அந்த நாய் பேத்து ஒரு மசாலா சுத்தகால் படிச்சு கொடுக்கப்பட்ட வேட்டையாடுற முறைய படிச்சு கொடுக்கப்பட்ட நாய் ஆனா இந்த அறுக்கான அருள் எங்களோட மேலாளர் கொல்ல போறீங்க அவனுக்கு கத்துல் கொலை தண்டனை அவனை கொள் மாட்டோசி மாட்டோட களைச்சி ஒத்து போர்ப்ப அப்படி அந்த பேசி அந்த அழகில் கத்தியோட ஒரு மாட்டுக்கு ஒரு மிருகத்துக்கு நடந்து கொள்வது எப்படி சுண்ணத்தால எப்படி அறுத்தாங்க நிறைய பேர் நிறைய பேர் நோட்டீஸ் வெளியாகிட்டாங்க மத உரிமையோட வாழ்றோம் நல்ல மத உரிமையோட வாழ்றோம் பணிகுடுத்துற வாழும் நிறைய படிக்கலையாளம் என்று கிட்ட இருந்து நாங்களா பறிகுடுத்துகிறோம் மோசமான செயல் அதுக்கும் காரணம் இந்த உள்ளம்தான் அதனால பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹூஜெல்ல ஜெலாலகு அழகான உறுப்பை தந்திக்கிறான் ஆடு மாடு மிருகத்தை போனே அல்ல ஐயாய் மிருகத்தை போனே அல்ல நல்லோரு உறுப்பு நல்ல உறுப்புகளும் உள்ளமும் அதை பரிபாலனம் செஞ்சு அழகாக நாளையில கையாமத்துடைய நாளையில அழகான உள்ள உடையவர்களுடைய கூட்டத்தில் எழுப்பப்படுற அளவுக்கு வாழ்ற புத்திசாலிகளாக உள்ளத்தை இடக்குள்ள வச்சு கொண்டு உள்ள வச்சு உறுப்புகளை ஹேண்டில் பண்ணி அழகாக அருமையா சல்லாட்டோட வாழ்க்கை முறைய அவங்க சொல்லா நான் செய்வேன் செஞ்சு முகமது செயல் ரீதியான உலகத்துக்கு காட்டாதான் இப்படி தான் முகமது நதிக்கு தப்பாட்டினான் நதிக்கு ஒரு பெரிய டிப்பாவை போட்டு காட்டினான் வலிக்கு வீசிட்டோம் சண்டை என்பதாக எழுதுறாங்க இந்த உடுப்பு பாவத்தை தடுக்குமா அது தப்பு உடுப்பு எழுதுகிறார்கள் எந்த உடுப்பு பாவத்தை தூண்டுமோ அந்த உடுப்பு எங்களோட உடுப்பு இல்லை எந்த உடுப்பா வலியுறுத்தினாங்களோ அதை நாங்க செய்வோம் யாருக்கும் எதிராக சுலோகங்கள் இயங்கிறது கொடி பிடிக்கிறது கொடும்பாடி அடிக்கிறது போம்பு அடிக்கிறது நெற்கிறது கொத்துவது எத்தூல்செல்லாம் அவங்க முறைப்படி நாங்க உச்சந்தும் அந்த முகம்மது எதுலதான் கொடை வச்சாங்க அவங்களோட வாழ்க்கையில செருப்பு போடணும் எப்படி களத்தோடும் எப்படி எப்படி எல்லாம் தூங்கல் விடணும் பக்கத்தில் உள்ள எல்லாம் சொல்லி தந்தாங்க வாழ்க்கையில அவங்க கொட்டாவிட்டதே கிடையாது என்னோட மேலாளர் ரசூல்லாவுடைய சீர அவங்களை எழுதுறாங்க அவங்களோட நடைமுறை வாழ்க்கை எழுதுறாங்க அவங்களோட அறுபத்தி மூணு வருஷ கால வாழ்க்கையில அவரோட மேலையில கொசு ஒன்றும் கிடையாது அவரோட வேள்வி ஒன்றும் துருவாதை அடிக்க வரலாறு கிடையாது அவங்களோட மனம் சலம் இப்படி எழுதி கொண்டு போயிட்டு அவங்க நிழல் புரிந்தது கிடையாது நிழலாகவும் இல்ல நிஜமாகவும் அவங்கள போல யாருமே உணர்த்தல கிடையாது நிகழ்வே இல்ல நிஜமாகவும் இல்லை அந்த ரசூல்லா வாழ தவணும் ஆண்டு கொட்ட கிடையாது முறையான வாழ்க்கை திட்டத்தை பழைய மதுர் சாக்கள் இந்த நாட்டுக்கு பட்டா பழைய உணவாக்களை உணவாக்களை பெற்று தந்த இலங்கையில ஆரம்பும் இந்த நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய பெண்கள் ஒருத்தர் உள்ளது ஒவ்வொரு ஆ படிக்கோம் ஒவ்வொரு வியாபாரியும் படிக்கோடும் ஒவ்வொரு தொழிலாளி முதலாளியும் படிக்கோடும் ஒவ்வொரு ஆய்வும் கடை ஒவ்வொரு கொம்புடன் படிக்கோடும் ஒவ்வொரு குமரும் கடை போடும் தாயின் தாப்பும் படிக்கணும் ஒவ்வொரு சனியும் படிக்கோடும் நான் எப்படி என் உள்ளத்தை கொண்டோல் பண்றேன் எனக்குள்ள நான் எப்படி வச்சு என் உள்ள சிலைகள் வளர்த்தி விட்டுட்டு உட்காரி என் உறுப்புகளால் ஒவ்வொருத்தரும் படிக்க பக்குவமாகி அல்லாவுடைய வாழ்க்கையால வெளியாக்கி உத்தமர்களாக வாழ்ந்து நாளைய நாளைய சீராக சிறப்பாக கண்டு நாளைய மகனுடைய மண்ணுக்கு போய் சேருகிற வரைக்கும் தவறுல நிம்மதியாக உறங்குவதற்கும் அந்த அருள் நிறைந்த சொற்கும்க்குவப்படுத்தி வாழ்வதற்கு அல்லா நம் அனைவருக்கும் எங்களை புரிந்து கொள்வாராக அல்லாஹு நீங்களுக்கு அமான தந்த கல்வ எப்படி பரிபாலனம் செய்வோம் என்ற பரிபக்குவத்தை இதுக்கு முன்னாடி உள்ளத்தால என்னென்ன பிள்ளைகளை சென்றமோ குறைகள் தவறுகள் குற்றங்களை செஞ்சவோ அதை வாக்கு இந்த வாக்குறுதியில் உறுதியாக இஷ்டாக இஷ்டாசாக இருப்பதற்கு நீ எங்களுக்கு அனுகூலம் புரிவாராக தௌப்பிய செய்வாராக எங்களை கபூர் செய்வாராக நாட்டு மக்களை கபூர் செய்வார்கள் மூவின மக்களுக்கும் இதாயத்தை ஆவம் ஆக்குவாராக நான் இந்து மக்களுக்கும் பௌத்த மக்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் எல்லாருக்கும் இதாயத்தை பொதுவாக ஆக்குவாராக நம்ம நாட்டை அவசரமாக ஒரு இஸ்லாமிய மயமான நாடாக ஆக்கி தருவாராக நம்ம நாட்டுடைய மனமாக்களை கபூர் செய்வாழாக யாரா ஜென்மியாக கபூர் செய்வாழாக ஜென்மியாவுடைய தலைவர் மாணவர்கள் நிர்வாகிகளை வாழ்க்க கல்வி நாட்டில் கல்வி நம்முடைய அரசியல் தலைவர்கள் சரியான தூது அவர்கள் சேர்க்க வைப்பார்கள் முத்தியாவையும் வெளியாகியவர்கள் வெளியாக போற மாணாக்கள் வாழ்க்கை விட்டு மவுத்தா போ மண்ணறையில் வரக்கூடிய அவ்வளவு பேரை மண்ணறும்ாரூர் ரஹ்மானே நாளைக்கு நாளை கால போற சக்கராத்த சீராக்கி தருவாராக சிறப்பாக்கி தருவாராக வெளிச்சமாக்கி தருவாராக பயப்படுவாரம் கவலைப்படுவார்கள் நல்லவர்கள் கையாள நீர் படுகுவ நான் எங்க தங்குமிடத்தையும் எங்களை மாண்டு போன சகோதரர்கள் தாயுட அப்பன் சகல பேருடைய கை கோர்த்தும் அந்த திருதோஷ சொந்தமாக்கிக் கொண்டீதேவிகள் சிறப்புடையவர்கள் கூட்டத்தில் நம்னைவரின் <Sess> <Sess> <Sess>